த பும்வித்மமகந்தைக்கேன்வம்மவி மக்தரம் அட்டாத குணித வித் மரணிவா முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பிரகரணம் அத்தமாக அம்பாட்டிய திவ்யமான ஒரு சரித்திரத்தை கைலாசத்துல இருந்து குடும்பம் தான் வடிவமாக அமைந்தது நமக்கு அனுகிரம் பண்ணிருக்கமானது பக்தி இருந்தா தான் வரும் பக்திக்கே ரெண்டு விதமா ஆச்சாரியார் விவேக சௌடாமணியில் சொல்லியிருக்கூடே அப்படின்னு கட்டி ஆத்மஸ்வரூபம் நம்ம அறியக்கூடியதான யோக்கியத்தை இந்த பிறவில நமக்கு வரணும் உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை நமக்கு ஆச்சாரியாக சொல்லிட்டு அதுல தாத்திரிக்க பிரீரத்துக்குள்ள சகலமும் இருக்கு உலகத்துல என்னென்ன இருக்கோ எல்லாமும் சரீரத்துக்குள்ள இருக்கு அண்டாண்டம் அண்டம் பிண்டம் அண்டம் உலகம் முழுக்க இருக்கக்கூடியதான தத்துவம் பிண்டம் என்று சொன்னால் நம்ம சரீரத்துக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா தத்துவமே நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு எது எது அதெல்லாம் நம்ம கிரதயா காசத்துல இருக்கு அப்படின்னு அப்படி அந்த தத்துவத்தை நாம் இங்கு தியானம் பண்ணால் வெளியில எந்த பதார்த்தம் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் அடையலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை விசேஷமாக மனசுல வச்சிருக்க அநேக விதமான ஸ்லோகங்களை நமக்கு அதுல இந்த ஸ்லோகத்துல உண்மையில சம்ப்கமல மகனந்த மகான்களுடைய மனசில் இருக்கக்கூடியதான ஒரு திவ்யமான ஒரு காட்சி ஒரு பெரிய சரசு அந்த குளத்துல ரெண்டு அன்னப்பட்சிகள் இருக்கிறதா அம்சத்துவந்து இரண்டு அன்ன பட்சிகள் இருக்கிறதாக தியான மன்னனம் அந்த அன்னபட்சிகள் யாரு அது குருபாதங்கள்ல வச்சிருக்கோம் இல்ல அம்பாளும் பரமேஸ்வரன் பவானி சங்கரா ரெண்டு அம்சங்கள் இந்த அம்சம்னு சொன்னாலே அது ஒரு விசேஷமான ஒரு தத்துவம் இந்த அம்சம்னு சொன்னா அன்னபட்சியும் நம்ம சொன்னோம் ஆனா இந்த அன்னபட்சிக்கு இருக்கக்கூடியதான ஒரு குணம் நம்ம பார்க்கணும் வேற எந்த பிராணிக்கும் இல்லாதான உயர்ந்ததான ஒரு தத்துவம் அன்னபட்சிக்கு பகவான் கொடுத்திருக்க என்னது பாலும் ஜலமும் கலந்திருந்த அதுல பால மட்டும் வருகி ஜலத்தை விடக்கூடியதான தத்துவம் அது அன்னபட்சிக்கு ஒண்ணுதான் உண்டு உள்ள அதுல வேற எந்த பிராணிக்கும் கிடையாது எவ்வளவு கலந்திருந்த போதிலும் அதை பிரித்து நல்லது மட்டும் கை கொண்டு கெட்டதை விட்டுருவதுங்கிற ஒரு குணம் இருக்கு பதில அது அன்னபட்சிக்குத்தான் உண்டு அதே போலதான் ஒரு அன்ன பட்சி நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு ரெண்டு பட்சிகள் இருக்க பொழுது நம்ம அப்படின்னு ரெண்டு பட்சிகள் இருக்கிறதா தெரியுது சமானமான இந்த சரீரத்துல ரெண்டு பட்சிகள் இருக்கு ஒன்னு ஜீவன்கிற ஒரு பட்சி ஒன்னு ஈர்ப்புற ஒரு பட்சி அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி நீங்க ரெண்டு அம்ச பட்சி அம்சங்கள் இருக்கு இந்த அம்சம்னு சொன்னாலே நம்ம என்ன சொல்லிருக்கோம் இப்ப பாதும் ஜலமும் கலந்திருந்தால் அதுல பாதம் மட்டும் பதங்கி ஜலத்தை விட்டுற வேண்டியது அது அன்னப்பட்டினுடைய அதே மாதிரியா நம்ம சரீரத்தை கொண்ட ரெண்டு அன்னப்பட்ட இருக்கு இந்த ரெண்டு அன்னப்பட்ட நம்மள என்ன குவிக்கிறது அப்படின்னு பாக்கலாம் இந்த அம்சான்னு சொல்றோம் பாத்தீங்களா சம்ஸ்கிருத்துல அம்சான்னு சொல்றோம் இது குருமந்திரமும்னு சொன்னது அது என்னவா இது ஆறுது அப்படின்னா நீங்க மூச்சு காத்த உள்ள இழுக்கும் பொழுது அகம்னு எழுக்கிறேன் விடும் பொழுது சஹான் ஒவ்வொருத்தரும் ஆத்துக்கு போய் ட்ரை பண்ணி பாருக்க அகம் சஹா அஹம் சஹா அஹம் நான் சஹா அவர் இது சொல்லாமலேயே நீங்க சொல்லிட்டு இருக்க இதுக்குத்தான் அஜபா காயத்ரி ஜபம் பண்ணாமலேயே அந்த காயத்ரியனுடைய தத்துவம் புரியுது ஜபம் பண்ணல நீங்க என்னால் இருக்க விட அத விடும் பொழுது அஹம் சா அஹம் அம்சம் இருக்கு அதுதான் அம்சத்வந்தம் சொல்றேன் இந்த ரெண்டு அம்சத் தொந்தம் இருக்க ரெண்டு அம்சங்கள் அகம் சா சஹா அஹம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டும் மகா வாக்கியங்களை குறிக்கிறது ஜீவபிரம் ஐக்கியத்தை குறிக்கிறது அந்த ஜீவபிரம் ஐக்கியம் நமக்கு எப்படி தெரிகிறது உபரிடத்துகள் வழியாக தெரிகிறது அந்த உபரிடத்துகள்ல நம்ம படிச்சோம் தான் தெரியாது அது குருமுகமாக அறியணும் கிமபி அது என்னதுன்னு தெரியல எப்படியோ ஏதோ எங்க இருக்குன்னு தெரியல கிமபி என்னதுன்னு தெரியல மகனதாம் மகனாம் மகான்களுடைய மனசுல தெரிஞ்ச கூடியது சாதாரணமா ஒரு அதுல மகிழ்ச்சியால் தான் இருக்கா ஆனா இந்த மகிழ்ச்சியாள அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறாளா புரிஞ்சுக்கிற அத யாரு புரிஞ்சுக்கிறா மகான்களா இருக்கிறவா புரிஞ்சுக்கிறா மகான்களா இருக்கிறவா புரிஞ்சுக்கிறான்னு சொன்னா மகத்துவம் அவளுக்கு எது பாக்கியத்தால் அநேக ஜ கொஞ்சம் கொஞ்சமான புண்ணியம் பண்ணி பண்ணி அந்த புண்ணியங்களுடைய ஒரு சேர்க்கை ஜென்மன வந்து அப்படின்னு அநேக ஜென்மாக்கள புண்ணியத்தினால ஒரு ஜானியானவன் இத பார்க்கணும் ஆச்சாரியன் அப்பொழுதும் வார்த்தைய அளந்து பேசுவார் கோவிச்சிட்டு பிரயோஜனம் இல்ல ஏன்னா உபனிஷத்தை அப்படித்தான் சொல்றது மற்ற வார்த்தைகள் விருந்து விடுங்க அமிர்தத்தை அடையதற்கு வழி என்ன மௌனமா இருக்க எவ்வளவு பேச்சினா அவ்வளவு நல்லது பேச கூட தெரியாத ஒரு மகிழ்ச்சி எனக்கு என்ன நிர்பந்தம் அதுதான் வேண்டாம் ஏன்னா அதிகமாக பேச பேச உங்களுடைய சக்தி எல்லாம் போயிட்டே அந்த சக்தியானது நீங்க ஜபத்துக்கு உபயோகப்படுத்த எவ்வளவு குறைச்சலா பேச்சுனா அவ்வளவு சரி சார் அப்படி பேசாம இருந்ததுன்னா எப்படி சார் பேச வருதுன்னா எதை பத்தி பேசறது மக தத்துவத்தை பேசுங்கள் உபனிஷ தற்பத்தை அது தவிர ஊர்வங்க முழுக்க பேசப்படாது எவ்வளவு குறைச்சலாக நம்ம பேசுண்ட ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்குள்ள அந்த தத்துவமானதை வளர்வது நீங்க ஜபிக்கிற ஜபங்கள்லாம் பர்மனெண்டா கணிக்கிறது அதிகமாக வீணாக செலவாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன பறச்சலாக பேசலாம் இந்த பேசுவதுன்னா எதை பேசலாம் வேதாந்தத்தை பேசலாம் சாஸ்திரங்களை பேசலாம் பகவத் தத்துவத்தை பேசலாம் இதை மட்டும் பேசிட்டு என்ன ஆகும் நம்ம சக்தி நம்ம இருக்கும் இதே தத்துவத்தை அந்த அம்ச பட்சிகள் சொல்றான் எப்படி என்ன அம்ச பட்சிகளுடைய ஆலாபத்தினால் ஆலாபம் பேசிக்கிறது சலாபம் பேசிக்கிறது அதனால என்ன கிடைக்கிறது தச புனித வித்யா பரிணபிகி அட்டா தச புனித வித்யா பரிணபிகி அட்டாத பதினெட்டு விதமான சாஸ்திரங்கள் ஒவ்வொரு சாஸ்திரமும் இந்த பதினெட்டுக்குள்ள அந்த கதமாக என்ன சுவாமி பதினெட்டு நாலு வேதங்கள் இந்த நாலு வேதங்களுக்கு ஆறு அங்கங்கள் சிக்ஷா கல்பகா வியாக்கரணம் நிறுத்தம் சந்தகா ஜோதிஷம் இந்த ஆறு அங்கங்கள் எதற்கு அந்த வேதங்கள் அந்த வேதங்களானது இந்த ஆறு அங்கங்களோட சேர்ந்து தன்னுடைய அர்த்தத்தை சொல்லி ஜம் இல்லாமல்ேதத்துக்கு அர்த்தது சொல்ல எழுத்துகள் நமக்கு தெரியணும் அதே போலயே அந்த வேதங்களை ரொம்ப வேகமாகவும் சொல்லப்படாது நிதானமாகவும் சொல்லப்படாது எழுத்தை கடிச்சுன்னு சொல்லப்படாது நெல்லமாகவும் மேலோட லைட்டாகவும் சொல்லப்படாது அப்படி அதுக்கு தகுந்ததாக அதுக்காகத்தான் குருமுகமாக ஜெயதம் அப்படி நாம சொன்னாதான் நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான நாடிகள்ல நன்றாக தத்துவம் நமக்கு நன்றாக கல்பகா அந்த வேத மந்திரங்கள்ல எப்படி உபதேசம் பண்றது எங்க எப்படி உபயோகப்படுத்துறது ஏதங்கள் இருக்கு மந்திரங்கள் அந்த மந்திரங்களை எங்க உபயோகப்படுத்தணும் எப்படி உபயோகப்படுத்தணும் நமக்கு தெரியாத கற்பூரங்கிற அது ஏன் கடூர் ஹார்டி அந்த மந்திரம் தான் சொல்லணும் வேற மந்திரம் சொன்னா என்ன இவைகள் கல்பம்ங்கிறது அதே வேலை நிருத்தம் வேதத்துல இருக்கிற பதங்களுக்கு என்ன அர்த்தம்னு டிக்ஷனரி சொல்றது சந்த் வேதத்துல என்னென்ன மந்திரம் இருக்கு அது எந்தெந்த செய்யுள்ள இருக்குங்கிறது சந்தோ இந்த கர்மாக்கள்லாம் எந்த சமயத்துல நம்ம அனுஷ்டானம் பண்ணணும்ங்கிறது ஜோதி இப்படி ஆறு அங்கங்களும் நமக்கு வேதத்தை எப்படி உபயோகப்படுத்தணும்னு சொல்லணும் ஆறு அங்கங்கள் வாழ்க்கையில எப்படி எங்க உபயோகப்படுத்திக் கொள்ளணும்னு சொல்றது தர்மசாஸ்திரம் இது போல முன்னோர்கள் இதை எப்படி அனுஷ்டானம் பண்ணினாலா இல்லையா அதனால என்ன லாபத்தை அடைஞ்சாலும் சொல்றதுக்காக கதை புராணம் நடந்திரம் அதற்கு எப்படி கர்மாக்களை எதற்காக உபயோகப்படுத்தணும்னு சொல்றது நீமாசா சாஸ்திரம் அதுக்கப்புறம் நியாயம் உபவேதங்கள் அதற்கு பின்னால ஆயுர்வேதம் தனுர்வேதம் காந்தர்வ வேதம் அதுக்கப்புறம் அர்த்த சாஸ்திரம் எகனாமிக்ஸ் சொன்னா இதுவும் இந்த நாளுக்கும் மொத்தம் எத்தனை எடுத்து பதினெட்டாயிரம் இந்த பதினெட்டு விதமான வித்தை வரும் எப்போ நம்ம பேசிட்டேன்னு அது சும்மா இருக்கு எப்ப நீங்க பேசாம தியானம் பண்ண ஆரம்பிச்சு உள்ள இருக்கிற அந்த அன்ன பட்டுகள் ஒண்ணு சொன்ன ஆலாபம் பண்ண தொட அப்பொழுது நமக்கு அதுல இருந்து ஆரம்பிச்சு உயர்ந்த எடுத்துக்கிறதோ எப்படி தோஷா தோஷங்கள் நடத்தல இருந்து குணம் குணத்தை ஏன் அதுபட்சி அன்னபட்சியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் பாலம் ஜலமும் கலந்துருந்தா பாலவத்தம் கொள்ளும் ஜலத்தை விட்டுவிடும் அதே போல நமக்குள்ள தோஷமும் குணமும் ரெண்டும் கலந்து கலந்து தான் இருக்கு ஏன்னா அதனால தானே நம்ம மறந்துருக்கோம் மனுஷியனாக மருந்தான் பொண்ணும பாவம் சேர்ந்து வச்சிருக்க மாட்டினா அதனால்தான் மனுஷியன் வெறும் புண்ணியம் மட்டும் பண்ணியிருந்தா சொந்த லோகத்துல பிறந்திருப்பான் பாபங்கள் மட்டும் இல்லாமல் என்ன ஆயிருக்கிறவையாக கிடைச்சிருக்கனால இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் நோக்கத்துல விவகாரம் பண்ணி கொண்டிருக்கான் இவனிடத்துல இருந்து தோஷமும் குணமும் கலந்திருப்பதனால் தோஷங்களை நீக்கி குணத்தை மட்டும் வருகணும் அதுக்கு அன்ன பட்சி தோஷங்களை நீக்கி குணத்தை மட்டும் எடுக்கணும் நமக்கு தோஷங்கள் தான் அமௌன் கோபம் இன்னைக்கு ஒரு நாள் குவித்துக் கொள்ளாம இருக்கணும் நினைச்சு பாருங்க காலம் அப்பவே கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு யாரும் எவ்வளவுபடிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் யாரும் வையப்படாது யாரும் குவித்துக் கொள்ளப்படாது ஒரு நாளைக்கு நடந்து பாரு அதே போல அனாவசியமாக பேசறதில்லை கேட்ட கேள்விக்கு அனாவசியமாக பேசறதில்லை சங்கல்பம் பண்ணிட்டு சொல்றேன் ஏன்னா அந்த பிராக்டிஸே பண்ணலையே நம்ம வரந்தண்ணிலிருந்து ஏதோ விதமாக மனசு போன கோக்கள் போயிட்டு இருக்கா இது கணக்கிணமையானால் என்ன வரணும் உள்ள இருக்கிற அன்னப்பட்டுகள் பேசணும் நமக்குள்ள இருக்கிற பட்சிகள் ஒண்ணு கொண்டு பேச தொடங்கிட்டே நமக்கு அறிவு தானா வரும் தானா வரும் இப்படி ஒரு ஆச்சாரியன் வருவார் சொல்வார் நன்றாக முடியும் நமக்கு இருக்கக்கூடியதா ஆனா சக்தியெல்லாம் நம்ம வீணாக்கிட்டதற்கும் அது நிற்கும் வித்யா பரிணதி குணமகம் பால இருந்து ஜலம் கலந்து இருக்கனால் அந்த பாலம் ஜலமும் கலந்த மட்டும் அம்சம் மாதிரி நமக்குள்ள இருக்கக்கூடியதான எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி அதில் இருக்கக்கூடியதான குடங்களை மட்டும் நமக்கு அந்த குணத்துக்கு என்ன பலம் உண்டோ அந்த விதமான ஜானமும் பக்தியும் அம்பாளர்களா அதனால கரந்தை கரபிகம் இது எப்படி மறந்ததான் ஞான தாமரை கமலம் தாம அந்த தாமரையில் இருக்கக்கூடியதான நல்லதோர் ஒரு வாசனை செய்து அதை மட்டும் வருகக்கூடியதான அபிமானே அப்படிப்பட்டதான அது என்னதுன்னு சொல்ல தெரியல அந்த அம்சத்துக்கு இருக்க அது எப்படி இருக்கு என்ன ஏது தெரியாது எதனுடைய ஆலாபத்துல நமக்குள்ள நாம தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருந்தோமே நான் கொஞ்ச நாள் நமக்குள்ள சில சப்தங்கள் கேட்க தொடங்கும் வீணா சப்தம் வேணு சப்தம் இப்படி சங்க சப்தம் வேதி சப்தம் இப்படி எல்லாம் அந்த தபஸ் பண்ண பண்ண நமக்கு காயத்ரிய பண்றதுலயே மீதி கொஞ்ச நேரம் கந்த தபஸ் பண்ண தான் ஆரம்பிச்சிடையான ஆரம்பி இந்த உள்ள அந்த சப்தம் கேட்க ஆரம்பிச்சதுன்னா என்ன அர்த்தம் நம்ம முன்னேறென்று இருக்கோம் ஆனா தான் நம்ம முன்னோர்கள்லாம் காயத்ரி மந்திரமாக பண்ணுங்க சொல்லணும் ஸ்ரீகளுக்கெல்லாம் காயத்ரி எல்லாம் ராம மந்திரத்தை சொல்லுங்க சிவ மந்திரத்தை பஞ்சாட்சிரத்தை சொல்லுங்களுண்டு ஜபிக்க ஜபிக்க உள்ளூர் அந்த சப்தம் கேட்க தொடங்கும் பத்து வருஷம் ஆட்டம் ரெண்டு வருஷம் இல்ல ஆனா என்ன கேட்க தொடங்கியிருந்தால் உங்களுக்கு எதிர்பாராம எல்லா நன்மைகளும் ஏற்படும் ஏன் எங்கிருந்து ஏற்படுறது போன ஜென்ம அது நீங்க பண்ணி விதமான புண்ணியங்கள்லாம் இருக்க அதை நாம கூட பண்ண பாபங்கள் அமைக்கின்றது ஆனால் நமக்கு ஏற்படுறது அதன்மேல்கி இப்படி யார் அனு அனுசானம் பண்றோ அவனுக்கு மகன்கள் இப்படி தியானம் பண்ணிட்டு அப்பா சக்தி நமக்கு ஏற்படுறதுங்கிறது தியானம் பண்ணிட்டு யார் தபத் பண்றோ அவளுக்கு மனசுல இப்படி ஏற்படும் என்னைக்கு இந்த அம்ச பிரச்சனைகள் ஒன்று கொண்டு சேர்றதோ அது பேசுகிறதோ அப்பொழுது அட்டாக வித்யாபரிணதி பதினெட்டு விதமான இருக்கக்கூடியதான வித்யாபரிணதி எப்படி பிரித்து பாரவட்டம் பரகிறதோ அப்படி பரவக்கூடியதான தன்மை இவனுக்கு மேல வேதங்கள் நடக்கக்கூடியதான ஆரம்ப எணையும் எல்லாத்திலையும் இருக்கக்கூடியதான ஓக்காரர் இருக்கு அதன் வடிவமாக ஓக்காரோபாசனமும் இவருக்கு கிடைக்கிறது அந்த ஒரு தத்துவம் நமக்கு எப்படி சார் மின்னல் போன்ற தெரிகிறது சேவே என்றதான போனஸ்லோகே அது எப்படி காந்திய பார்த்தீபரமேஸ்வர அம்பாள் பரமேஸ்வர காந்தியினால அந்த காந்தி எப்படி இருக்கப்பட்ட அறியாம இருக்க எதை கேட்டாலும் தெரிய மாட்டேங்கிறது எது சொன்னாலும் அப்படிப்பட்டதான உள்ளூர் இருக்கிற அஜானது அது எப்படி போகும் சொல்லத்தானே நமக்கு பொருள் புரியணும் வெறும் யாரும் சொல்றது இந்த உள்ளூர் இருக்கக்கூடியதான அந்த அம்சத் தொந்தத்தினுடைய தேவையினால் இவ்வளவு ஏற்படும் ஒரு மெய் வடிவு ஆகி விளங்குகின்ற அந்நாள் ஆக மகிழ் ஆனந்தவல்லி அறுவறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய் முதல் மித்தன்னை ஆரம்பத்திலையும் நடுவுலையும் கடைகளையும் இருக்கக்கூடிய ஆம்பாளை வேண்டுதல் ஒன்றுமில்லையே உங்களுக்கு கடைக்காதான தத்துவம் ஒன்றும் இல்லையேன்னு அபிராமப்பட்ட இதே தத்துவத்தை தான்